அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக மாவட்டம் சுண்டு விலை இருந்தேல் இந்த தலைப்பு முயன்றால் எதுவும் முடியும் சிலி ஒரு சுரங்கம் அது பூமி கடியில் அடி ஆழமுடையது தாமிரமும் தங்கமும் எடுப்பதற்காக வெட்டப்பட்ட சுரங்கம் அது அங்கு ஒரு பெரிய விபத்து நேர்ந்தது கீழே சுரங்கத்தில் வேலை செய்த முப்பத்தி தொழிலாளர்கள் மேலே வர சுரங்கம் இடிந்து மண் மூடியது அறுபத்தொன்பது நாள் போராட்டம் சிலி நாட்டின் அரசின் அனைத்து துறைகளும் அவர்களை வெளிக்கொணர பெரிதும் முயன்றன உள்ளே சிக்கிக் கொண்டவர்கள் சூரியனை காணாது நாளும் அல்லல் பட்டாலும் மனம் தளராதி இருந்தனர் பூமியின் மேலிருந்து துளை போட்டு அதன் வழியே உணவும் மருந்தும் அவர்களுக்கு அனுப்பப்பட்டன உள்ளே இருந்தவர்கள் மனம் தளராது முறையாக அவற்றை பங்கிட்டு உண்டு வெளியே வர அவர்களை மீட்க பெரும் துளை போட்டு அதன் வழியே மீட்பு மீட்பு படையினர் அனுப்பினர் சுரங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் துணிவுடனும் பயப்படாது விரைவு காட்டாது ஒரு ஒரு பேர் ஒருவராக வெளியே வந்தனர் சிலி நாட்டு அதிபரை காத்திருந்து அவர்களை வரவேற்றார் சிலி சுரங்க பணியாளர்கள் மீட்கப்பட்ட அருஞ்செயல் மண்ணில் மகத்தான மனித சாதனையாக கருதப்படுகிறது அவருடைய முயற்சிக்கேற்ற பலனாய் காணப்படுகிறது ஆம் நம்மை பயமுறுத்துகின்ற நிகழ்வுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி அவற்றை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதுதான் நாமும் வாழ்வில் முயற்சி செய்வோம் நிச்சயமாகவே முயன்றால் முடியாத எதுவும் இல்லை என்பதை நாம் நம் வாழ்வில் அனுபவிப்போம் நன்றி